தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எப்படி ஜபித்தால் கத்தர் செவி கொடுப்பார் இந்த உலகத்தில் ஒரு பெரிய அதிகாரியிடம் வேண்டுதல் அல்லது மனு கொடுக்க வேண்டுமானால் அதற்கான தகுதியோடு சென்றால்தான் மனு ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த உலகத்திலையே இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இருக்குமானால் இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவனிடத்தில் நம் ஜபமாகிய வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்மில் இருக்க வேண்டிய தொகுதிகள் என்ன என்பதை பற்றி வேதத்தில் இருந்து இப்பொழுது புதிய சிலேம் சபையின் தலைவரும் அப்போஸ் தலைவருமான எஸ் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்ட இருக்கிறார்கள் உங்கள் ஜபத்திற்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லையா இந்த செய்தியை கேட்டு வேதத்தின் வெளிச்சத்தில் உங்களிடத்திலும் இந்த தொகுதியில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள் இப்படிப்பட்ட தொகுதியோடு ஏறெடுக்கப்படும் ஜபத்தை நிச்சயமாய் கத்தர் கேட்டு பதில் கொடுப்பார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் ஆமேயா தேவனுடைய பரிசுதாமத்திற்கு மயமண்டாவதாக நமபடி இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய திருப்பாதம் கடந்து வந்து அவரை போற்ற புகழ மகிமைப்படுத்த ஆராதிக்க தேவன் நமக்கு நல்ல கிருமைக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோமாக அல்ல இலவையா இல்லையிலையா நம்முடைய ஆராதனைகளை பரிசுத்தாவியானவர் மத்தியிலே மகிழ்ச்சியோடு நம்மளை ஆட்கொண்டு இந்த ஆராதனை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் இதற்காக ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இன்று உங்கள் மத்தியில சொல்ல முடியாது வைக்கிற வார்த்தைகளை உங்கள் மத்தியில அறிவிக்கிறேன் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அப்போ சொல்லும் சொல்லுகிறார் தடவை சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன் என்றது போல நமது மத்தியில அதாவது தேவன் ஒரு வீசு சொன்ன காரியத்தை மறுபடியும் சொல்ல விரும்புகின்றார் நமக்கு மாத்திரம் இல்ல அநேக ஆயிரங்களுக்கு இவைகள் பிரயோஜனம் உண்டாக இருக்கிறபடினால அவிதமாய் தேவன் நமக்கு தருகின்ற வார்த்தைகளை நாம் கேட்க ஆராய நமக்கு உதவி செய்வாராக ஒன்று பேரன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்துழவுகளாய் இருந்து ஜம் பண்ணுவற்குளாக இருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லுகிறது ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் ஆண்டவராக இசு கிறிஸ்து தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக அவர் தேவனாய் இருந்த போதிலும் இந்த பூமியிலே பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் ஜெபம் பண்ணினார் ஜெவம் பண்ணினார் ஜபம் பண்ணினார் என்றே வேதம் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம் அவர் தேவன் அவர் தேவனாய் இருந்த போதிலும் அவர் மனிதனாகவும் இருந்தபடியினார் மனிதர்களாக வாழ்கின்ற தேவ பிள்ளைகள் அதிகம் ஜபம் பண்ண வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் அதாவது தேவன் இடையோராக சத்து கொண்டு வருகிற எல்லா தீமைகளாக செய்ய வேண்டிய காரியங்களை பாதத்தை அணுக வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக இருக்கு இங்கே ஒரு பிரஜாதி பண்ணை குறித்து சொல்லி இருக்கின்றது இந்த மகத்துவ செய்கிறார் போடுகிறது அல்ல என்று பிள்ளைகளுக்கு அவள் ஜபம் பண்ண கட்டிடத்தில் ஜாக்கிரதையா இருந்தார் நிச்சயமாகவே நம்பிக்கையோடு அவள் தொடர்ந்து அவரிடத்தில் விண்ணப்பிக்கிறது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாய்க்கி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களே ஒருவர் வாசிக்கலாம் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் பாரு பிள்ளைகளுக்கு அவளை எப்படி மச்சு கொடுக்கிறார் பாருங்க வாசிங்களுக்கு பிரதீத்திரமாக நீ விரும்புகிறபடி உனக்கு போது அந்த என்ன சொல்றார் உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கின்றேன் விசுவாசம் மிகவும் பெரியது என்று சொன்னதை நாம் காணுகிறோம் பாருங்க அவள் அவ்வளவு தொந்தர பண்ணினான் இங்கே இருபத்தி மூன்றாவது வாய்க்கின்ற வாசிங்க மேலே அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவருடைய பின்னால் தொடர்ந்து நாம் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறேன் எப்பொழுதும் ஒரு நியாயாதிபதி ால் அடிக்கடி வந்துவிட்டது அவள் நம்மை பின்பு பின் தொடர்ந்து பின் தொடர்ந்து வந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றா என்று கேட்டார்கள் வழக்கை தீர்த்து தர வேண்டும் பதினேழாவது <laughs> வாக்கியத்தில் <laughs> <laughs> ஜம் பண்ணு இடை ஜம் பண்ணுகள் இடைவெளி விடாதீர்கள் இடைவெளி விடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று இங்கே தசுப்படுத்தினார் ஜபம் என்றால் என்ன தே ஜம்னபால ஆடவழி இல்லாமத்திரா பண்ணோ அதாவது இன்னொரு காரித்து ஒரு வேலையை ஜோலியை செய்து கொண்டிருந்தாலும் ஜபம் பண்ண முடியும் வண்டித்திருக்க வேண்டும் இடைவெளி இருக்க கூடாது இடைவெளி இல்லாமல் நாம் ஜபம் பண்ண வேண்டும் ஜவம் ஜாக்கிரதையாயிருங்கள் ஹலேயா ஒரு நாளைக்கு மூணு நேரம் மாத்திரமல்ல எப்பாவது ஒரு வேலை மாத்திரம் தூங்க போவது மாத்திரம் அல்ல தூங்கி விட்டு இளமும் போது வேண்டும் ஹலே நான் இத்தனை மணி நேரம் என்னுடைய ஆத்மாவோ து தூங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது ஆத்மா விழிப்பாடு இருக்கின்றது விழித்திருந்து இறைவனோடு உறவாடி என்று அதாவது வேதம் சொல்லுகின்ற பிரகாரம் அருமையான கத்துரை பிள்ளைகளே ஜெவக்கிரதை ஆயிருங்க மனசில் இல்லாதபடினால இதுக்கடையில் ஆய்வுதறி பேசுகிறதும் மனம் கண்டதெல்லாம் சிந்திக்கின்றதும் அதாவது எதையாவது செய்து விட்டு அறியாமல் சாரி என்று சொல்லுகிறதோ இப்படி எல்லாம் வருகிறால் இங்கே ஜபத்துக்கு இடஒழி கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான கத்துடைய பிள்ளைகளி விட்டீர்களா என்று வேதம் சொல்லுகின்றது இன்று காலையில் நாம் எத்தனை பேர் ஜெபம் பண்ணினவோ அதாவது அநேகருடைய நிலைகளை புரிந்து கொள்கிறோம் அநேக நாள் ஜபம் பண்ணவில்லை அநேக வேதம் வாசிக்கவில்லை எப்படி இருக்கும் நம்முடைய ஆத்மா அரகுர உயிரத்தரே கிடைக்கும் நமக்குள்ள எதிராளி ஈஸியா மேற்கொண்டு விடுவான் அல்லவா அவனுக்கு தெரியும் யார் பலத்தோடு இருக்கின்றார்கள் யார் விலகிறதோடு இருக்கின்றார்கள் என்பது அவனுக்கு தெரியும் நாலு நாள் பட்டினி அடந்துட்டு ஒரு எதிராளி கூட போய் அவர் சண்டை போட போனால் தூக்கி தோற வச்சு போயிடுவான் யார் யார் அதாவது தேவ சமூகத்தில் ஜெபம் யார் யார் அதாவது இடைவிடாமல் ஜபமோ மறந்து தன்னுடைய மனதில் கண்டதெல்லாம் சிந்தித்து அப்புறம் வந்து அறிக்கை செய்கிறார்களோ ஈசியாக மேற்கொண்டு அத்துவசத்தில் கத்துடைய ஆத்மா இறைவனோடு ஒன்னித்து இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால நான் சோத்துகிறேன் சிலருடைய குடும்பங்களில சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் செழுமையாக நான் விரும்புகிறது எல்லாம் அருமையாக ஒரு பாடலுக்கு அதிகமாக மூன்றடி உள்ள பாட்டு சின்ன பாட்டு இருக்கிறதோ அந்த பாட்டை தேடி கண்டுபிடிப்பார்கள் சீக்கிரமாக சொன்னார் அதாவது எங்கள் வீட்டில் இந்த ஏழை காலக்கெல்லாம் டிவியில வரும் சின்ன பாடல் பாட்டு இடையில போய் அதாவது நான் இடையில போய் ஜாயின் முழு ஸ்டோரியம் பார்க்கணும் ஆனபடியா அதற்காக ஒரு சின்ன பாட்டு ஒரு சின்ன ஜபம் பண்ணிவிட்டு ரெடி ஆக எங்க அங்கே சாத்தான் ஆளுகைக்குள்ளாக நான் வளர்ந்து எதிராளியை மேற்கொள்ள வேண்டுமா எவம் பண்ண ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அலையிலுயா அலையலுயா வாழ்க்கையில சில இடையூறுகள் துன்பங்கள் பாடல்கள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது சோர்வை மாற்றிக்கொண்டு நாம் ஜபம் பண்ண வேண்டும் அப்படி ஜபம் பண்ணும் நமக்கு நிச்சயமா பதில் வரும் இடை விடாமல் ஜபம் பண்ணுங்க நீங்கள் வேலையில் இருக்கலாம் எழுத்து வேலையோ மம்பட்டி வேலையோ அது எந்த வேலையா சரி ஒரு சின்ன ஊழியக்கார ஒரு பெரிய ஊழியக்காரர்களுக்கு துணி துவைக்கிற வேலையில் ஈடுபட்டு இருந்திருக்கிறேன் அந்த பணிபுடைய அவர் செய்திருக்கிறார் செய்து கொண்டே அவர் ஆற்றுல போன உடனே துணி நிறையா இருந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவார் அந்த ஆத்தலோடு போட்டு துவைக்கும் போது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டு துவைப்பாங்க அது ஒரு ஆறுதலாக ஒரு ரெஸ்டாக ஒரு இலைப்பாறுதலாக நமக்கு ஒரு அருமையான லாங்குவேஜ் இருக்கிறது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அடிக்கும் போது அண்டவரே அழுந்த துணிலோட அழுக்கு போது போல என்னுடைய ஆத்மாவில் இன்னும் இருக்கிற கரைகள் போகட்டும் போகட்டும் போகட்டும் என்று ஜபம் பண்ணி அந்த வேலையை செய்யும் எவ்வளவு பெரிய வேலை செய்தாலும் போனது தெரியாது அப்படி ஒரு கிடைக்கும் அவர் துவைத்து கொண்டே இப்படியே பண்ணிக்கொண்டே இருந்தாராம் ஒரு நாள் துணியெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறார்கள் பெரிய ஊழியக்காரர்கள் அவர் ரொம்ப சோர்வா பார்த்து கொண்டு நின்றிருக்கிறார் அந்த பெரிய பாசத்தை கூப்பிட்டு தம்பிங்கோ இன்னைக்கு ரொம்ப சோர்பாக நிற்கிறீங்க உனக்கு துணி துவைக்கிற வேலை கஷ்டமா இருக்குதா அப்படின்றால் வேற ஆளை மாற்றி விடலாம் ரொம்ப நாள் துணி துவைத்து வேற ஒரு ஊழியத்துக்காக ஒன்று ஏற்பாடு ரெண்டு கையெடுத்துக் கொம்பிட்டு இருக்கேன் ஐயா இந்த வேலை எனக்கு மாத்திராதுங்க இதனால தான் நான் எவ்வளவோ பரிசுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் இடை விடாமல் சபம் பண்ணுகின்றேன் கர்த்தரை சோதரித்துக் கொண்டே இருக்கிறேன் இந்த துணியை துவைக்க துவைக்க துவைக்க துவைக்க நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே துவைக்கிறேன் பெரியசத்துவான் எழுதியிருக்கிறார் ஒரு வருஷத்துவான் நூல் எழுதியிருக்கிறார் அவர் என்ன எழுதுறார் என்றால் பணிவுடை செய்தவர்களே பெரிய ஆட்களாக மாறிவிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார் எலியாவின் கைக்கு தண்ணீர் எலுசா கைக்கு தண்ணீர் இப்படிப்பட்ட பணி விடையை செய்தார் எலிசாவின் எலியாவிட ரெண்டு மடங்கு ஆசீர்வாத்த பெற்றுவிட்டார் அவரை பெரியாளாக மாறிவிட்டார் ஆண்டவராக சொன்னார் என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரிகளை செய்வார் மேலான என்னை விட நான் செய்த கிரிகளை கிரிகளை செய்வார் என்று சொல்லிக் கொடுத்தார் செய்தார்களா செய்தாரி அவர்களுக்கு டீச்சிங் கொடுத்து அவர்களை பக்குப்படுத்தி விட்டுவிட்டு போனார் இவருடைய பிரசங்கத்தில் ஒரே பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் இப்படியெல்லாம் சந்திக்கப்பட ஆரம்பித்தார்கள் எட்டு அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் எலுசா பதினாறு அற்புதங்களை செய்திருக்கிறார் ால் என்ன என்பது நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் அவர்களுக்கு ஒரு பணிவிடைக்காரனாகவே இருந்தேன் பின்னணியத்தில் அவருடைய மறைவு என்றுதான் என்னுடைய பணியை நான் செய்தேன் எனக்கு அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று நான் எனக்கு அது நோக்கம் அவர்களுக்கு பணிவிட செய்து அவர்களுக்கு சேவை செய்து தேவருடைய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே என்னுடைய நமக்கு பூர்வீக என்று அழைப்பார்கள் என்ன பணிவிட செய்கிறார் அந்த பெயரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அருமையான ஒரு அருமையான ஊழியம் அதாவது பணிவிட செய்து ஆலயத்திலே பணிவிட செய்துவிட்டு இந்த பணிவிடை ஊழியத்தை மற்றபடி பொறுப்புகள் வரும்போது பெரிய வயிற்று அவர் அவர்களுக்கு தான் பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டு நான் துதிக்கிறேன் தேவனுக்கு மயமதாக திருவாக்கு சொல்லுகிறது அதாவது நான் இப்படி பார்த்து கொண்டு வருகிறோம் சோர்ந்து போகாமல் கவன வேண்டும் அந்த காரானிய ஸ்ரீ சோர்ந்து போகாமல் இயேசுவை பின்பற்றிக் கொண்டே இருக்கிறார் இல்லைய புரஜாதிகளுக்கு அல்ல என்னுடைய ஜனங்களுக்குத்தான் ஆசீர்வாத்தம் வைத்திருக்கிறேன் என்ற போதிலும் இல்லை ஆண்டு இப்படி செய்யலாம் அல்லவா என்று கேட்டாள் மிச்சிக் கொண்டார் என்று திருவாக்கு சொல்லுகிறேன் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தில் அதாவது எந்த வேளையிலேயும் எந்த நேரத்திலேயும் எந்த சமயத்திலேயும் ஆவியிலே நிறைந்து நாம் ஜபம் பண்ண வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது சகல விதமான எந்த சமயத்திலும் சகலமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் நிறைந்து ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அதன் பொருட்கள் விழித்துக் கொண்டிருந்த எந்த சமயத்திலேயும் இறந்தார்கள் ஒரு நாள் பாடி இருந்தது மறுநாள் அதிகாலையில் எழும்பி என் நாங்கள் நன்றி செலுத்த ஆரம்பித்து விட்டோம் நாம் அதற்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டதே என்று சோர்ந்தோ கவலைப்படும் கவலையில் ஒரு ஆழ்ந்த கவலை உள்ள இருக்கும் எனக்கு தான் செய்யும் மனைவிக்காக ஒரு மாதம் துக்கம் கொண்டாடினார் என்று வேதம் சொல்லுகின்றது துக்கம் ஒரு இருக்கும் அந்த சமயத்திலேயும் நாம் சகலமான வேண்டுதலோடும் உணப்பத்தோடும் சகல பரிசு எடுக்கிற ஜபத்தை தேவன சமத்திலே ஜபம் பண்ண வேண்டும் நிறைந்து நாம் ஜபம் பண்ண வேண்டும் சோர்ந்து அல்ல அருமையானவர்களே நம்முடைய நம்பிக்கை பேசுகிறது மாத்திரமே நான் என்ன சாகாமல் இருக்கிறது குறிக்கப்பட்ட நாள் வந்தவுடனே விடும் அழைக்கின்றது அழைக்கின்றது அருமையான தேவையில் சிலர் சொல்லுவார்கள் மறித்து போனவர்கள் அடிக்கடி வந்து நம்முடைய கண்ணில் பட்டால் அவ இவர்களும் போய்விடுவார்களோ என்று எண்ணுவார்கள் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது பாச பாக்காமல் இல்லை அந்த சகனம் நமக்கு இல்லை அவர்கள் அங்கே போயிருந்தாலும் இந்த ஊழியத்தில் ஊழியங்களை பற்றி அக்கறை உள்ள ஒருவராகத்தான் அவர் இன்னும் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்ட உண்மை அதுவனுக்கு மயிமை உண்டாவதாக ஊழியத்தில் பங்கு பெறுகிறார் அதாவது நேற்று நான் பகலில் கொஞ்சம் படைத்திருந்தேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சொல்லி அப்போ அவர்கள் ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு மீன பெரிய ஒரு மீனை பிடித்து கொண்டு தருகின்றார்கள் நாம உள்ள சமுத்திரத்துக்கு காலை கொண்டு நான் பிடிக்கும் போது நிறைய பெரிய மீன்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது சமுத்திரத்தில் போகல என்று நான் ஒன்றும் கைக்கு வரவில்லை அப்படியே கால் கொண்டே அவர்களும் தடவி பார்க்கும் போது பெரும் மீன்கள் எல்லாம் உள்ளே இருப்பதாக தெரிந்தது என்பது உலகம் உலகத்தில் பெரும்பெரும் ஆத்துமாக்களை சந்திக்க போகிறார் என்பதை நான் இந்த வெளிப்படுத்த மூலமாக அறிந்து கொண்டேன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி நான் அவர்களை காணாத நாள் இல்லை நேற்றெல்லாம் இரண்டு மூன்று தடவை கண்டிருக்கின்றேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆன அப்படினால் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே நாம் இதன் செய்ய வேண்டிய காரியம் என்ன வேண்டும் ஜெயம் ஜக்கிரதையாயிருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் முடிவு சமயம் ஆயிற்று வருகை நாள் நெறிஞ்சு ஜப வேலையை கூட்ட வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும் சூழ்நிலையோ நாம் ஜபம் வேண்டும் என்று வாக்கு சொல்கிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்துடன் ஜபத்தை விட்டுறாருங்க சாத்தா தான் எதிர்பார்க்கிறார் அதற்கு தான் அவருக்கு பல நெருக்கடிகளை கொண்டு வருகிறார் இதன் மூலமாக இவருடைய ஜப வேலையை குறைத்து கையெடுத்த சொல்லுகிறது எந்த சமயத்திலும்கலமான வேண்ட ஜெபம் பண்ணினார் அவர் எத்தனை வகையாக ஜபம் பண்ணினார் பாருங்க அவர் ஜபம் பண்ணினார் பெருய்சி விட்டுவம் பண்ணினார் கண்ணீர் விட்டுவம் பண்ணினார் ராமுழுவதும் ஜெவம் பண்ணினார் வனாந்திரங்களை தனித்து ஜெபம் பண்ணினார் சீசர்களோடு ஜெபம் பண்ணினார் இப்படி எல்லாம் அவருடைய ஜபோலகளை குறித்து அந்தந்த நேரத்துக்கு தகுந்தவாறு அவர் ஜபம் பண்ணினார் என்று நமக்கு வழிகாட்டி விட்டு போயிருக்கின்றார் அதுனால எந்த சமயத்திலேயும் நாம் ஜபத்தை விட்டுவிடக்கூடாது அருமையானவர்களை நாம் ஜபம் பண்ண வேண்டும் அதாவது நன்றாயிருக்கும் போது ஜெபம் பண்ணுகிறதோ ஒரு வாழ்க்கையில் நம்ம விரும்பாத காரியம் சமைத்துவிட்டால் ஜமாக இருக்கக்கூடாது இரண்டாவதாக நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாக்கியத்தை ஜத்தையும் நமக்குதான் கர்த்தரை கர்த்த வாஸ்தவம் சொல்லி இருக்கின்றது உலகத்தாருக்கு நீதிமன்ற ஜபத்தை கர்த்தர் கேட்கின்றார் என்று சொல்கின்றது அதற்காக நான் ஆண்டு வரை அருமையான கற்ற பிள்ளைகளே நாம் ஜபம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஜபத்தின் மூலமாக தேவரிடம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தீமை விடுவிக்கப்படுகின்றோம் கர்த்தனை ஆசீர்வதிக்கிறார் இதை அறிந்த சத்துரு நம்மை ஜபம் விடாமல் தடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அநேக குடும்பங்கள் அதை நாம் கேள்விப்படுகிறேன் ஒன்றும்பவிக்காது அறிந்துதான் நடக்கும் அதற்கு மாறாக ஒன்று நடக்கிறது என்றால் ோம்பம் அணுகிற எல்லாம் நடந்து விட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறேன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஜெபம் பண்ண வேண்டும் என்பது ஜபிக்க வேண்டும் எல்லாம் நடந்து விட்ட நடந்து விட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறனால்தான் அதாவது நாம் நூறு காரியத்துக்கு ஜபம் பண்ணி ஐந்து காரியம் அதுல சோர்ந்து போய்விடுகிறோம் அது தேவசத்தமாக இருக்காது பண்ண வேண்டியது நம்முடைய கடமை நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது ஜபம் என்றால் என்ன ஜத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆறாம் அதிகாரம் வாக்கியத்தில் பாருங்களை ஜபம் பண்ண வேண்டும் என்பதை வாசிக்கலாம் அறவீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற நோக்கி ஜபம் பண்ணு அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் மைமே உண்டா எப்படி பண்ணணுமா அறவீட்டுக்குள்ளே போய் கதவை அந்த ரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நோக்கி ஜவம் வெளியான குடும்பம் இருக்கிறது ஒரே ஒரு ரொம்ப தான் இருக்கிறது நாலு பிள்ளைகள் இருக்கிறார்கள் கணவன் மனைவி இருக்கிறார்கள் எந்த கதவை போட்ட முடியும் அறிவீடு அவர்களுக்கு இல்லையே பண்ண முடியாதா அறை வீடு என்றால் வாசல்கள் இருக்கின்றது பல அறைகளை கொண்ட இருக்கு ஐந்து வாசல்கள் இருக்கின்றது இந்த ஐந்து வாசல்களையும் முதலாவது தேவமண்ட போகும் போது எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அறை வீட்டுக்குள்ளே பிரவே செய்யணும் மனதை கொண்டு வரணும் கொண்டு வந்து அறவீட்டை போட்டணும் மூக்கு ஒரு கதவு வாய் ஒரு கதவு கண்ணு ஒரு கதவு காது ஒரு கதவு வாசல் சிந்தரா மண்டலம் ஒரு கதவு ஐந்து ஐந்து ஐந்து ஐந்து வாசல்களே இருக்கின்றது ஆனபடியாக அறவீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவுகளை பூட்டிவிட்டு ஜையா ஒரு மனதோடு ஜோமடி கொண்டே இருக்கும் போதே வெளியே பேசுகிற சத்தத்தை அதே இதே நம்ம காதலி கட்டுக்கிட்டு ஜபத்திற்கு இருக்காது வல்லமை உண்டாக வேண்டும் என்றால் அறிவீடு பூட்டப்பட வேண்டும் வெளியிருந்து கொண்டு பறக்க பறக்க பார்த்துக்கொண்டு ஜப்ட ஒரு பாட்டியம்மா நெல்லு போட்டுட்டு தோத்திரம் தோத்திரம் கையில ஒரு ஓலை எங்கையில் வைத்துக் நெல்லு காயப்பட்டு இருக்காங்க சோத்திரம் சோத்திரம் சீ கோழி சோத்ரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் இப்படி அப்போ அந்த திருவழிய போகிறவங்க இது என்னது அம்மா பாட்டியம்மா சோத்திரங்கிறாங்க சீ கோழிங்கிறாங்க இது என்ன என்று எட்டி பார்க்கும்போது நெல்லு காயப்படும் நெல்லுக்கு காவல் இருக்கிறாங்க அறுபடியால அருமையான கத்துட பிள்ளைகளே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் ஒரு மனதோடு அறைவீட்டை பூட்டிக்கொண்டு அந்த அறைவீட்டுக்குள் பிரவேசித்து நாம் ஜபம் பண்ண வேண்டும் அப்பொழுது அந்தரங்கத்தில் கேட்கிற தேவன் வெளியரங்கபாய் நமக்கு பலனியாக அப்படி இல்லாத ஜபம் தான் நீதிமன்றா இருந்தாலும் அவர்கள் அதாவது ஒருமனம் இல்லாமல் அரைவீட்டை பூட்டாமல் அதாவது கண்டவைகளுக்கு எல்லாம் செவையை கொடுத்து சாய்த்து அதாவது வெளியே நடக்கிறவர்கள் காதல கேட்டுக்கொண்டு அதாவது ஜபம் பண்ணினால் அது ஜபத்திற்கு ஜாஸ்தி பலன் இருக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹலேயா இன்றைக்கு எல்லாருமே ஜபம் ஜ குழுக்கள் என்று நிறைய ஒரு வாயிற்றுகின்றோம் ஜபக்கூடுகை வியாபாரிகளுக்காக குடும்ப ஜபக்கூடுகை பல வகையிலேயும் அதாவது நடக்கிறது ஆனால் கத்தராக தேவன் யாருடைய ஜபத்தை கேட்பாரா நீதிமான ஜபத்தை அறிவிட்டை பூட்டிக் கொண்டு ஒருமனதோடு தேவசோகத்தில் யாருக்கு அமனுகிறார்களோ அவர்களுக்கு ஒளியறங்க நீதிமொழியில சாலம் எழுதும் போது இப்படி எழுதுகின்றார் நீதிமன்றின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறோனுடைய வேதத்தை கேளாதபடி தன்னுடைய ஜபு தேவனுடைய பார்வையிலே அறுவருப்பா இருக்கிறது பிள்ளைகளை கை கொள்ள மாட்டார் ஜபம் பண்ணுவார்கள் அழுதழு ஜபம் பண்ணுவார்கள் அதாவது ராமழுதும் ஜபம் பண்ணுவார்கள் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டார்கள் பரசுத்தாவி பெற மாட்டார்கள் அவருடைய ஐக்கியங்கள் எல்லாம் அதாவது பாவிகளோடு அவருடைய ஐக்கியங்கள் இருக்கும் ஆனால் அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பது இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது ஜபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறது இல்லவே இல்லை திருவாக்கு சொல்லுகிறது வேதத்தை கேளாத ஜபுடைய பார்வையில அருவறுக்கூடியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது நீதிமானோட ஜபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் அவர்களுக்கு தான் கர்த்தோட வேதம் சொல்லுகிறது ஜபமண்ண ஜக்கிரதை ஆகிருங்கள் என்று அவர்களை பார்த்துதான் யாரோ அவர்களுடைய கூப்பிடுக்காண்டவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அதிகமாக கௌரிக்கிறார்கள் எங்க தாத்தா பாட்டி நீங்க சொல்லுகிறபடி இந்த ஞானஸ்தானம் பேர்ல அப்படியே அவர்கள் மறித்து விட்டார்கள் பரவத்துக்கு போயிருக்க மாட்டார்களா என்று கேட்கிற கேள்விகள் நமக்கு நேராக வருகிறது அருமையான ஜபம் எங்க போனார்கள் என்பது பிள்ளைகள வேதத்தை கேட்க ஜெபம் அறுவர் பார்வைகள் தேவருடைய பார்வைகள் அறுவர் என்று வேதம் சொல்கின்றது அறுபடினால நாம் ஜபம் பண்ண வேண்டும் நம்முடைய ஜபம் ஒருமனப்பட்டதாக அறைவீட்டை பூட்டிக் கொண்டு நாம் ஜபிக்கிற ஜபமாக இருக்க வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்கின்றது வேலை வாக்கியங்கள் எல்லாம் கை வேண்டும் ஒன்றையும் நாம் விட கூடாது சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் பர்லவராட்சி திரு வாசல் திறக்கப்படும் சத்தியத்தை கை நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரகசிக்க வாசல்களை திறந்து விடுங்க உள்ளே உண்டாகும் பரலோகம் பாதாளம் தான் நாளைக்கு எத்தனையோ ஆயிரம் கூட்டம் கூட்டம் ஆகிறது பரலோகம் அனுமதி இல்லாமல் போக முடியாது அங்கே சத்தியத்தை கை கொள்ளுகிற மக்களுக்கு தான் பரலோகம் திறக்கப்படும் அவர்கள் தான் பல்லோராட்சத்தை சுதந்திரிப்பார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை அறுபடி நாள் இந்த நாளில் நாம் என்ன கவனிக்கிறோம் ஜெவம் பண்ண ஜாக்கிரதை ஆயிருங்கள் யாருக்கு நீதிமன்ற்களுக்கு ஜபத்தை கத்தர் கேட்கிறார் நாம் நீதிமன்ற்களா இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஜபம் ஒருமனப்பட்ட ஜபமாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் சத்தம் போடலாம் பலவிதமான கூச்சல் விளம்பல பக்கத்தில் ரேடியோ ரிகாரி ஒன்று நம்முடைய காற்றுக்குள்ளே போகாத அளவுக்கு கதவை லாக் பண்ணிவிட்டு நாம் அறவீட்டுக்குள் பிரவேசித்து ஜபம் பண்ண வேண்டும் அந்த ஜபத்திற்கு வெளியிறங்கமாக பலன் கிடைக்கும் கிடைக்கும் வேதத்தை நாம் கை வேண்டும் வேதத்தில் ஒரு எழுத்து நாம் விடாமல் அவர்களை கை கொள்வது அருமையானது அவருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் ஒருவன் பேரில் குறை இருந்தால் வாசிக்க நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகி இருக்குமானால் உங்கள் தப்பிங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு மன்னியுங்கள் தேவனுக்கு மயமண்டாவதாக நின்று ஜபம் பண்ணும் போது நமக்கு ஒரு குறை உணர்த்தப்படுகின்றது இன்னார் மேலே நீ வருத்தம் அதை மன்னித்து விடு என்று கருத்து சொல்லுகிறார் அதாவது அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு நான் மன்னிக்காமல் இருப்பது என்னொரு குற்றம் இல்லை அவர்கள் மேலே அவர்கள் இப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் இப்படித்தானே சொன்னார்கள் என்று அதை மனதில மன்னிக்காமல் நாம் ஜபிக்கிற கேட்கிறது ஆண்டவர சீடர்களுக்கு ஜெவ மண்ண கற்றுக் கொடுத்தார் அவரு கேட்டார்கள் ஆண்டவரே யோவானுடைய சீடர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெவ மண்ணான் யோவானுடைய சீடர்களுக்கு யோவான் ஜெவ மண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறாரு நேரும் எங்களுக்கு ஜெவ மண்ணுடைய விதத்தை கற்றுத்தாரும் என்று கேட்டாரு என்ன கற்றுக் கற்றுக் ஆறாம் அதிகாரம் ஒன்பது வரைக்குள் வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக ஜபம் பண்ண வேண்டிய விதம் இப்ப நம்ம அதான் பார்த்துக்கொண்டே வருகிறோம் ஜெபம் வேண்டிய விதம் என்ன என்று நம்முடைய சீடர்களுக்கு சொல்லும் ஜெபம் என வேண்டிய விதமாவது பிதாவே என்னுடைய நான் நடந்து கொள்கிறதன் மூலமாக நாமம் என் மூலம் என்று நாங்கள் மன்னிக்கிறது போதத்தில் இது ஒன்று நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு எங்கள் கடன்கள் எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமைத்து போதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஜபப்பட வேண்டிய விதம் ஆண்டவரே என் கூடாது நாம் தவிர்த்துதான் தூசிப்பார்கள் நாம் வருகிற ஐக்கியத்தை தூசிப்பார்கள் நம்மை வழிநடத்த ஊழிய காரர்களை துஷிப்பார்கள் ஆமா தேவனுடைய பிள்ளைகளே நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும் கடனாளிக்கு மன்னிக்கிறது போல நீர் எனக்கு மன்னிய நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது யாதொரு மேல உங்களுக்கு குறைபாடு உண்டு என்று கண்டால் முன்பு அவனிடத்தில் போய் நீங்கள் அவனுடைய குற்றத்தை அவனுக்கு மன்னித்து விடுங்க மன்னித்து விட்டு நீ ஜபம் பண்ணு அந்த ஜபத்திற்கு வெளியரங்கமாக பலன் விதத்தை தான் பெரிய மனைவி கற்று வருகின்றோம் நீதிமானும் அவர்களுடைய ஜபம் நீதிமான ஜபம் நிச்சயமாக கேட்கப்படும் ஒரு மனப்படாமல் ஜெபம் அடினால் வேதாகமத்தில் நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை மீறி அதை நான் கை கொள்ளாமல் விட்டு அந்த ஜபம் கேட்கப்பட மாட்டாது நம்முடைய உள்ளத்திலே ஒருவரை பற்றிய வருத்தத்தை வைத்துக் இருக்கிறோம் ஜம் கேட்கப்பட மாட்டபம் கேட்கப்படாது மாத்திரமல்ல மன்னிக்கப்பட்ட பாவம் திருப்பி சு வேதத்துல சொல்ல மத்திய சம்பவத்தை பார்க்கிறேன் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் அவனவன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் விதாவும் உங்களுக்கு எப்படியே செய்வார் என்றார் உங்களுக்கு இப்படியே செய்வார் எப்படி அங்கே எழுதியிருக்கிறது பதினாயிரம் காலந்து வெள்ளிப்பணம் கடன்பட்ட ஒருவன் அந்த யஜமானை காணும் போது மேல உள்ள வசனங்கள் படித்திருப்பீர்கள் படித்துக் கொள்ளுங்கள் கடன்பட்டவன் கடலையெல்லாம் கொடுத்து என்று சொன்னார் எனக்கு எனக்கு ஒரு நிர்வாகமும் இல்லை எனக்கு கொடுக்க முடியாத எஜமானே என்று கால விழுந்து மன்னிப்பு கேட்டான் அப்போ சரி பாபம் மன்னிக்கிறேன் போ என்று விட்டுவிட்டார் இவன் வழியில வரும்போது இவனிடத்தில கடன் நூறு வள்ளிக்காசு கடன்பட்ட வருவன் எதிர்பட்டான் இவனுக்கு பெற்று வரான் இல்லவா பதினாயிரம் தாழ்ந்து வெள்ளிப்பணம் அதாவது மன்னிப்பு பெற்று வருகிறார் இப்படி நூறு வள்ளிக்காசு இவன் கடன்பட்ட ஒருவன் இவனிடத்தில் கடன் வாங்கி இருக்கிறான் அந்த கடற்காரன் எதிர் வந்தான் வந்து என்னுடைய காசை கூட அப்ப அவன் சொன்ன எஜமானே நான் தந்து விடுகிறேன் எனக்கு முடியவில்லை தர்றேன் எனக்கு மன்னிங்க முடியாது முடியாது என்று சொல்லி அவனை காவலில் வைத்து கொடுத்து தீர்க்க வரைக்கும் நான் விட மாட்டேன் என்று வைத்தேன் அவர் எஜமானுக்கு அது தெரிய வந்தது இவருக்கு மன்னித்தான் அல்லவா அந்த எஜமானுக்கு இது தெரிய வந்தது தெரிய வந்த உடனே இவனை திருப்பி கூப்பிட்டு விட்டான் நான் பதினாயிரம் ஆழ்ந்து வெள்ளிப்பணவனுக்கு மன்னித்தேன் அல்லவா நீ நூறு வெள்ளிக்காசு கடன் மட்டும் மன்னிக்க உனக்கு மனதில் ஆனப்படி நான் எனக்குள்ளது அத்தனை கொடுத்து தீர்த்து விட்டு அவனை காவலில் வைத்தான் அருமையான கட்டிடப்பிள்ளைகளை பரமபிதாவும் சபையினுடைய மக்களே ஒருவருக்கு ஒருவர் மனத்தாங்க விடுவோம் மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு பிரியமில்லாது செய்திருக்கலாம் பேச நீங்கள் கேட்டிருக்கலாம் அதாவது பிடிக்காத ஒரு காரியம் ஒருவர் மூலமாக இருக்கலாம் அதே பாவத்தை நமது மேலே சுமர்த்தி விடுவாராம் அதுதான் யோசனத்துல பரம்பிதான் உங்களுக்கு இப்படியே செய்வார் அதுபடி நான் அருமைத்துடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஒரேத்தினுடைய அவயங்களாக இருக்கின்றோம் ஒரே மக்களாக இருக்கின்றோம் கை ஒன்று இந்த கைக்கு செயல்பட்டால் இந்த அவயத்துக்கு ரொம்ப கஷ்டங்கள் உண்டாகும் அதே ஆண்டவராகிய தேவன் நமக்கு இன்று அருள்கிற வார்த்தை என்ன என்றால் பண்ண ஜாக்கிரதையாக இருங்கள் என்ப பண்ண வேண்டிய விதம் என்ன என்கிற நமக்கு கற்றுத் தருகின்றார் ஜெவன வேண்டிய விதம் எப்படி நமது மூலம் கத்துடன் நாமும் பரிசுத்த குளத்திலாவதற்கு எந்த வகையிலும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது நம் பாவிகளாக வாழ்ந்த காலத்தில் எப்படியும் தெருவில் இருந்து சத்தம் போடலாம் எப்படியும் பேசலாம் எப்படியும் நடக்கலாம் எப்படியும் நாம் நடக்கலாம் நம்மைத்தான் தோசிப்பார்கள் அதை தாய்தோர் வேணா தூசிப்பார்கள் வேறு ஒன்றும் ஆண்டவருக்கு ஒரு குறைச்சலும் வராது இப்ப நான் கத்துடைய பிள்ளைகளாக நீதிமன்ற்களாக மாற்றப்பட்டிருக்கிறபடிதான் நாம் தவறு செய்யும் போது நம்முடைய ஆண்டவருடைய மகாபரிசுள்ள தேவனுடைய நாமத்துக்கு பரிசுத்த குறைச்சல் உண்டாகும் இப்படி ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் மேல் குறைபாடு உண்டு என்றால் என்று வாக்கு சொல்லுகிறது அப்பொழுது அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்க பதிலளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை வற்புறு அதிகாரம் இருபத்தி நான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்கள் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசி அவைகளை பெற்றுக் என்று வேண்டும் நாம் பெற்றுக் நம்மில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன ஐயோ இது கிடைக்குமோ கிடைக்காதோ எப்படியோ அப்படியோ இல்லாமல் இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார் அதை ஜபம் ஜாக்கிரதை ஆகியிருங்கள் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜபம் பண்ணுங்கள் அதாவது ஜபம் பண்ணும் இதை நான் பெற்றுக் ஆண்டவர் எனக்கு தருவார் இதை செய்வார் என்று விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும் பார்க்கின்றோம் என்று தேவ நிச்சயமாகவே நமக்கு தருவார் நீண்ட நாட்களாக ஆசிர்வாதம் இல்லை கடவுளிடத்தில் போராடினால் பலவிதமான வருத்தப்பட்டால் சக்களத்தினாலே அவளுக்கு பல விதமான நிந்தனைகள் ஏற்பட்டது அதுவரைக்கும் அவளுக்கு நிலை வரவில்லை தேவாலயத்துக்கு பண்டிகைக்கு போயிருந்த போது இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்வேன் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று ஜபம் பண்ணுவேன் ஜபம் பண்ணி நான் நிச்சயமாகவே அதை பெற்றுக் கொள்வேன் என்ன நிலையில எப்படி ஜபம் பண்ணினாள் இருதயத்தை ஊற்றி விட்டால் வாசிக்கலாம் என்று சாமியல் முதலாம் அதிகாரம் ஒன்று வரைக்கும் வாசிக்கலாம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுகு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே அடியாளின் சிறுமையை பார்த்து உங்களுடைய நினைத்திருக்கு ஒரு ஆண் கொடுத்தால் அவன் உயிரோடு சகல நாளும் அவன் கர்த்தருக்கு ஒப்பு அவன் தடையின் மேல் சவரகன் கட்டிப்படுவதில் என்று ஒரு பொருத்தனை பண்ணினால் அவள் கற்களை சேர்ந்து வெகு விண்ணப்பம் பண்ணிக்கிற போது ஏதேள் வாயை உதடுகள் மாத்தது என்று பாரமணப்பட்ட ஜபமாக அது இருந்ததுக்குள்ளதயத்திற்குள்ளே பேசினார் என்று நாம் காணுகிறோம் இருதயத்திற்குள்ளேயே அவள் பேசி அன்றத்திலே முறையிட்டாள் அண்ணாளுடைய ஜ அதாவது இருந்தது உதடுகள் மட்டும்தான் சத்தம் கேட்கவில்லை என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவையான பிள்ளைகளை விசுவாசம் அவ்வளவு பெரிதாக இருந்தது என்று நாம் காணுகின்றோம் விசுவாசத்தோடு ஜெபம் அண்ணினாள் என் ஆண்டு சொல்லுவேன் நான் பெற்றுக் கொள்வேன் ஆண்டுகளே ஒரு ஆன்மகவை கூடும் அவனுடைய சமத்துல ஊழிய காரணமாக நான் தந்து விடுவேன் என்று ஜெபம் பண்ணினான் ஜத்தின் முடிவிலே அவளுக்கு பதில் கிடைத்து விட்டது ஏழு தவறாக புரிந்திருந்தால் அதாவது சத்தம் நிகழ்ச்சியில் அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் மது அருந்துகிறவர்களா இருந்திருக்கிறார்கள் மேலே நாட்டில் இன்றைக்கும் இருக்கிற அந்த குளிர் பிரதேசத்துல அப்படி செய்வார் நம்ம நாட்டில் இருக்கிறார்கள் நம்ம நாட்டில இது உண்டு நாங்க சங்கரன் கோயில் பக்கம் ஒரு பிராஞ்சுக்கு போயிருக்கும் போது அங்கே துறசாமியா போறோம் இந்த பிராஞ்சில இருக்கிற பக்கத்து வீட்டில பக்கத்து வீட்டு காட்டு வேலை மக்கள் எல்லாம் அதாவது காலையில வேலைக்கு போகும்போது எல்லாம் அந்த வீட்டுக்கு வறுசியா போயிட்டு போறாங்க மாலையில திரும்பி வரும்போது அப்படி பாஸ்வெட் கேட்டாங்க இறந்து போயிட்டாங்களா காரியமா இப்படி எல்லா பொம்பளைகளும் வேலைக்கு போறவங்க அங்க போயிட்டு போறாங்களே இது என்ன கேட்டாங்க இல்லையா அங்கே கல் வியாபாரம் நடக்குது கல் விற்கிற வீடு அது அது அப்படின்னால எல்லாம் வேலைக்கு போகும்போது குடிச்சிட்டு தான் போவாங்க வரும்போதும் அந்த களைப்பு நீங்குவதற்கு குடிச்சு தான் வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது போல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பெண்களும் மது அணிந்திருந்திருக்கிறார்கள் ஆனால் அப்படினால அந்த ஏழை நினைத்தா இவளுக்கு குடி வெறியில புலம்பிக் கொண்டிருக்கிறாராக்கும் என்று ஒரு திருப்பி அவள் கேட்கும் போது அடியாள் அப்படிப்பட்டவள் விண்ணப்பித்தேன் ஜபம் பண்ணினேன்படி உனக்கு வாராக என்று சொல்லி சொல்லி அனுப்பினார் அப்படி அவள் பெற்றுக் கொண்டவளாய் திரும்பி வந்தாள் அருமையான கத்தடி பிள்ளைகளை விசுவாசத்தோடு ஜபத்தில் அவளை கேட்பீர்களோ எல்லாவற்றையும் தேவனுக்கு மயி உண்டதாக நம்முடைய ஜபத்தில் கலந்திருக்க வேண்டியது என்ன விசுவாசம் அந்திய பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் விலகின மெச்சிக் கொண்டார் ஆபரக விசுவாசத்தில் விலகினப்பட்டு இருக்கவில்லை அவருடைய விசுவாசம் விலகினா இருக்கவில்லை என்று ஆபரகாமை சொல்லி இருக்கிறார் பெற்றுக் கொண்டார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகள விசுவாசத்தோடு ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ காலங்களில் அவரது மிகவும் நெருக்கடி உண்டாகி அப்போசுலாகிய பேதத்து சிறச்சாலையில் அடைத்து வைத்து விட்டார் அடைத்து வைத்து சபையார் என்ன பண்ணினார்கள் ராஜ கட்டளையை மீறி அவருடைய அரசாணைய கட்டளை மீறி செயலற்று வெளியே போதே அற்புதம் நடந்தது என்று நான் வாசிக்கும் போது இவைகளை காணுகின்ற அவன் இப்படி நிச்சயத்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மறியோல் வீட்டுக்கு வந்தான் அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் பேத வாசக்கதவை தட்டின போது நிற்கிறார் என்று அறிவித்தாள் அவர்கள் பிதற்றுகிறாய் என்றார்கள் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள் பேத பின்னம் தட்டி அவர்கள் அரைய கட்டிக்கொள் வெளியவான் என்று சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது வெளிவிட்ட அனுப்பிவிட்ட அவர் வந்து கதவை தட்டும் போது அங்கே என்ன நடந்தது கூடி ஜ எப்படி ஜம் விசுவது ஆச்சரியா திரைச்சாலையில் அடித்திருந்த பேத வெளியே வந்துவிட்டார் அருமையான கத்துரை பிள்ளைகளை நீங்கள் ஜபம் பண்ணும் போது விசுவாசத்தோடு இவைகளை கேட்பீர்களோ பெற்றுக் கொள்வீர்கள் அன்னால் ஜவமணி பெற்றுக் கொண்டாள் என்று நாம் காணுகின்றோம் பேரில் சிறச்சாலை விட்டு வெளியே வந்தார் விசுவாசிகள் தரவான விசுவாசிகள் வருமானப்பட்டு கூடி ஜவமணி அந்த ஜபத்தின் மூலமாக அந்த விசுவாச ஜபத்தின் மூலமாக தேவன் அற்புதம் செய்தார் ஹலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளை நாம் விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும் என்று தேவனுடைய தெருவாக்கு அதற்காக நான் ஆண்டு வரை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஹலேலோயா ஹலேலோயா ஹலே தேவனுக்கு மைமை உண்டதாக நம்முடைய ஜபம் விசுவாசம் கலந்ததாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்கிறபடினால் நாம் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி அவைகளை பெற்றுக்கொள்வோம் காலத்துக்குள் வந்து கொண்டிருக்கின்றோம் பிள்ளைகளுக்கு விசிதமாக கிறிஸ்தவர்களுக்கு இந்தியா தேசத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் இக்காலத்தில் இவைகளை முறியடிப்பதற்கு இவைகளை மாற்றி அமைத்து தேவனுடைய ஊழியர் செய்வதற்கு திறந்த தேவன் கட்டளையிட முடியாத மார்க்கத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சுவாசத்தோடு ஜமிக்க வேண்டும் இந்த ஆட்சியில் என்ன நடக்க போகிறது என வேண்டாம் நாம் விசுவாசத்தோடு ஜெவம் ஆண்டவர் அவர்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஒரு விடுதலை விசுவாசத்தோடு நாம் ஜபம் பண்ண வேண்டும் ஆண்டவர் அவர்களை செய்வார் பேருவையை கண்டபோது ஆச்சரியப்பட்டு பிரமையடைந்தார்கள் பிரமைப்படைந்தார்கள் கற்றுடைய பிள்ளைகளே நாம விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுவோம் அலையலு நாம் ஜபம் பண்ணுகிறதன் மூலமாகத்தான் அற்புதங்களை காண முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது நாம் அதே அப்போ சில பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்து முதல் சில வசனங்களை நம் கீழே வாசிக்கும் போது அங்கே பௌரும் சிலாவையும் இயேசுவை குறித்து அறிவித்தபடினால அவர்கள் அடித்து உதைத்து ரத்த வெள்ளத்தோடு அவளை உள்காவல் அறையில் கடுமையான தண்டனைக்குரிய அறையிலே அவரை அடைத்து விட்டார்கள் காரிலே தொழு மரத்தை மாட்டி ரெண்டு கைகளையும் விலங்கு மாட்டி பின்னாலே இழத்து கட்டி அவளை சுத்தராதை செய்து உள்ள தள்ளிவிட்டார்கள் போங்கடா வாங்கடா என்று சொல்லி அவர்கள் நடராத்திரி வந்தது நாம தேவரை அறிவித்ததனால் இவ்வளவு பெரிய கஷ்டம் நமக்கு ஏற்பட்டு விட்டது என்று அவர்கள் ஜபம் ஜப வேலை நடராத்திரி வேலை வந்தவுடனே ஜபம் கையில இருக்கிற விலங்குகளை ஜாலராக அடித்து கொண்டு பாட ஆரம்பித்தார்கள் நாங்க எங்க ஊழியத்துல இப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிருக்கலாம் ஒருவருக்கு வழிப்படுத்திட்டு வந்திருக்கலாம் பட்டணத்தில் போய் சோதனை வந்து அடி உதவி சேர்ந்து பாடினார்கள் எங்களை திருவனந்தபுரத்துக்கு போக முடியாத கருத்து என் மூலம் வெளிப்படுத்தலாகும் பார்த்துட்டு எழுதுவாங்க அவைகளெல்லாம் மேப்போட்டு மேப் போட்டு வைத்துக் கொண்டு அதாவது டைரக்ஷன் இப்படி இப்படி இப்படி இப்படி போட்டுதான் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறது புதிய இடங்களுக்கு இப்படித்தான் போகிறது இன்னும் டைரக்ஷன்ல என்ன இடத்துல என்ன வீடு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இப்படி என்று சொல்லி வேவரும் சொல்ல சொல்ல அதை ஒருவர் எழுதுகிறது அதை டைரக்ஷன் மேப் போட்டு வைத்துக் கொள்கிறது அப்படி சொல்லி அப்படியே திருவனந்தபுரம் போக வேண்டும் என்று எங்களுக்கு வெளிப்படத்தில் சொன்னார் அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி கொண்டு சொன்னாங்க அங்கே போய் கல்லர்கள் ஆகப்பட்டோம் தூக்கி கொண்டு போவதற்கு பிராசப்பட்டார்கள் முடிய ஒரு சிறியடு துணிய காயப்போட்டு துண்டை கட்டி கொண்டு விடிய விடிய ஜபம் பண்ணி கொண்டிருந்தோம் அன்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்று பகுதி நிறைவேறிவிட்டது இவர்கள் எல்லாரும் இந்த ஏரியாவில் சபை உருவாகும் இந்த ஏரியாவில் சபை உருவாக்குவேன் அவர்கள் எல்லாம் அப்பொழுது விலங்கு அதாவது பயிற்சிக்காரர்களாக இருப்பார்கள் கொண்டு வரப்படுவார்கள் அற்புதங்களை நான் செய்வேன் நீங்கள் போகலாம் என்று எங்களை அனுப்பிவிட்டார் என்று நம்முடைய சபை சங்கமுக ஏர்போர்ட் பக்கத்தில் நம்முடைய சபை உருவாயிருக்கு அதே இடத்துல திருவனந்தபுரத்தில் சபை உருவாயிருக்கிறது அலுவலா தேவனுக்கு மைமை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி வருமான கேடு உண்டாகவில்லை அவர்கள் அந்த ராத்திரி வேளையில் அவர்களை அடித்து உதைத்து அவர்களை சிறையில் அடைத்த போது நடராத்திரியில் அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள் என்ன ஆச்சரிய இவ்வளவு அடி உதவிப்பட்டு ரத்த கிழமையான பிறகு இப்படிப்பட்ட உள்காவை அரைத்து அங்கெங்கு அசைய முடியாதபடி அவருடைய விலங்குகளில் சங்கலினால் கட்டி வைத்திருந்த போதிலும் தேவனத்தில் ஜபம் விட்டுவிடவில்லையே சுவாசத்தோடு அவர்கள் அங்கே பாட ஆரம்பித்தால் ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்து நடராத்திர பாடி இவர்கள் ஜபிக்கிறது பக்கத்து அறையில் இருந்த கைதிகள் கேட்டுக் தை கண்டு முன்பந்து அவளை வெளியா தள்ளும்போது மனிதர்கள் அல்ல பெயரை உள்ளே தள்ளும்போது எப்படி என்னெல்லாம் பண்ணிருப்பார்கள் கால் கொண்டு வைத்திருப்பார்கள் கை கொண்டு வைத்திருப்பார்கள் என்னெல்லாம செய்திருப்பார்கள் அந்த மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் வாசிங்க நிறுத்திகளுங்க வெளியே இந்த சுற்றி அலைகிறாரர்கள் நீ ஞானஸ்தான் எடுக்க ஒண்ணு வேண்டாம் கர்த்தரா விசுவாசி நீ ஒரு வீட்டாரும் நல்ல வாசிங்க நல்லா சொல்லுவாங்க நல்லா அழைச்சி வாசிங்க அப்படிதான் சிலர் சொல்லுகிறபடி ஞானஸ்தான் என்ன பரிசுத்தான் என்ன விசுவாசித்தால் போதும் வீட்டாரும் நீயும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற போதனையை கொடுக்கிறார்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியங்கள் மலிந்து விட்டது அருமையான தேவைய பிள்ளைகள் அவர்களை அழைத்து கொண்டு போய் கழுவினான் அனைவரும் உடனே யானஸ்தானம் பெற்றிப் என்றால் அதுதான் சொல்லிட்டாரு விசுவாசம் ஞானஸ்தானம் பெற்றவன் அருமையான கத்துடைய பிள்ளைகள இந்த கத்துடைய வார்த்தை என்ன சொல்கிறது விசுவாசம் உள்ள ஜபம் விசுவாசம் உள்ளவர்களாக ஜபத்தில் கேட்பீர்களோ பெறுவீர்கள் என்று இறைவாக்கு சொல்கிறது அண்ணா கேட்டால் சபையார் பேரலுக்காக ஜபம் என்னார்கள் சுவாசம் உள்ள ஜபத்தினால பெற்றுக் கொண்டார்கள் நடுராத்திரியில அவர்கள் ஜபம் ஆரம்பித்தார்கள் தங்களுடைய வேதனையும் தங்களுடைய கஷ்டங்களையும் அவர்கள் உணரவில்லை அவைகளை பொருட்டாக எடுக்கவில்லை அவர்கள் இறைவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் ஜம் விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் உள்ள ஜபத்தினால இவருடைய கட்டுகள் மாத்திரமல்ல பக்கத்தில் அறைகள் இருந்த கைதிகளுடைய கட்டுகளும் கலந்து விழுந்தது என்று நாம் காணுகின்றோம் இடத்துல விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம் இருக்குமானால் அருகாமையில் இருக்கிறவர்களும் சாசுமுடியில் இருந்து பாவக்கற்றிலிருந்து தீமையான கற்றுகளில் விடுதலை பெறுவார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிற மொழினால நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மயம் உண்டாவதாக அலேலுயா அலேலுயா நான் ஜபம் பண்ண ஜாக்கிரதையாக வேண்டும் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்கிறது நீதிமாள ஆக்கப்பட்டவர்களுடைய ஜபத்திற்கு உடனே பதில் தேவனிடத்திலிருந்து எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து ஜபம் பண்ண வேண்டும் என்று மயுமே மூன்றாவதாக விசுவாசத்தோடு யார் ஜபம் அணுகிறார்களோ அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால் அன்றுவரை நான் சொந்தரிக்கிறேன் ஹலே அலோயா அந்நாள் தன்னுடைய மிகுதியான பாரத்தினால தேவ சமூகத்தில் நான் போய் கேட்பேன் பெற்றுக் கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு என்னுடைய இருதயத்திலே அவள் பேசிக் கொண்டாள் உதடு அசையத்திலே அவள் பேசினாள் ஆண்டோரோடு பேசி உடைந்த இருதயத்தோடு தேவனிடத்தில் கேட்டாள் கத்ராகி தேவனோட ஜபத்தை உடனே கேட்டு பதிலளி ஹலே லோயா ஹலேயா ஹலேயா அவளுக்கு ஒன்று கேட்டாள் திரும்ப ஐந்து குழந்தைகளை தேவன் கொடுத்தார் என்று ஏதோ சொல்கிறேன் மிகுதியாய் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பி இருக்கிறார் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் சொல்லவில்லையா கலை புரட்டி போடு என்று பார்த்தால் எடுத்து சொன்னார் அலையலுயா அதன் அப்படியால் அருமையான கற்றுடை பிள்ளைகளே நம்முடைய விசுவாசத்தை நாம் வர்த்திக்க செய்ய முடியும் கட்டுறதுல கேட்போம் அப்போ சொன்னவர்களே ஆண்டவரிடத்திலே கேட்ட விண்ணப்போம் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படுங்கிறதாவே என்று ஜம் பண்ணினார்கள் என்று கேட்போம் நாம தேவனிடத்துல விசுவாசத்தோடு நாம் விண்ணப்பிப்போம் பெற்றுக்கொள்வோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆன அப்படி இந்த நாட்களே நான் பார்த்து கொண்டு வருகிறோம் பவுலும் சீலாவும் நடராத்திரியில விசுவாசத்தோடு தன்னுடைய வேதனையை மறந்து அவள் பாடி தேவனை மையப்படுத்தி ஜபம் பண்ணினார்கள் சிறைச்சாலை காரணம் என்று பெற்றுக் கொண்டான் பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அன்படியாக தேவ சோகத்திலே காணப்படுகிற அருமையான தேவண பிள்ளைகளே தேவ மண்ண ஜாக்கிரதையாக இருப்போம் அப்பசலாயி மிகுந்த பசி உண்டாயிற்று அந்த பசி நேரத்தில் அவருக்கு ஆகாரம் தயார் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் ஆகாரம் தயார் பண்ணி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் பேசுறீட்டு போய் ஜபம் பண்ணு என்று சொன்னார் நமக்கு மேலான அனுபவங்களை தர கற்றுக்கொள்ள கற்று கற்று தர கத்தர் விரும்புகின்றார் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் கடவுளுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது அருமையான தேவைய பிள்ளைகளே அவர் சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே சாப்பிட்டு முடியும் என்ன உண்டாயிற்று உண்டாய் அப்போ சொல்லப்படின் புத்தகம் கட்டப்பட்ட போல கூடு காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதுருவியை எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதற்கு பேத அப்படி எல்லாம் ஆண்டவரே தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாருமே புசித்ததில்லை உண்டாவதாக வாசிக்கும் போது பேததிருஷ்டி அடைந்து மேல இருந்து ஒரு கூடு இறங்கி வருகிறதாகவும் நாலு மூலைகளும் கெட்டப்பட்ட ஒரு கூடு இறங்கி வருகிறதாகவும் அந்த கூட்டுக்குள்ள அதாவது சகல பிராணிகளும் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் பேதருவையை அடித்து புசி என்று சொல்கிற ஒரு சொத்தம் உண்டானதாகவும் அவர் கண்டார் சட்டம் அவர்களுக்கு உண்டு அதை வைத்து அவர் சொல்லுகின்றார் நான் பரிசுமாக்கிறேன் அப்பொழுது இந்த தரிசனத்துக்கு விளக்கம் என்ன என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கீழே இருந்து கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது பிரஜாதிக்கார்கர்னலி வீட்டிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் அங்கே வந்து கதவை தட்டினார்கள் சிவமன் என்று மறுபேற்கொண்ட பேதா என்று கேட்டு கதவை தட்டினார்கள் சொன்னார் இறங்கி போ அவர்களோடு போ என்று சொன்னார் ஏனால் அதுவரைக்கும் யூதர்கள் பிரஜாதிகளோடு சம்மந்த வைக்கிறவர்கள் அல்ல கொழுவனை குடிப்பனை அல்ல அவர்கள் வீடுகளில் சாப்பிட மாட்டார்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் அவர்களை பிரஜாதிக்கள் என்றால் அவர்கள் தீட்டாரவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள் இந்த ஜபகளை அவர் விசுவாசத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் போய் மேலே போய் ஜெபம் பண்ணின போகுது அவருக்கு தேவ தரிசனம் உண்டாகி என்று நாம் காணுகின்றோம் மயிமைகளுக்கும் மீட்பு உண்டாயிற்று என்று வேதன சொல்லுகின்றது அருமையான கற்ற பிள்ளைகளை ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை ஆகிருங்கள் நேரத்தில் ஜெபம் பண்ணியிருட்டால் இந்த புரஜாதிகளுக்கு உண்டாகிற ரட்சிப்பின் வாசலை தேவன் திறந்து வைத்திருந்த போதிலே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தேவன் அதை காண்பித்தபடியாலே அதை ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று அங்கே கற்றடை வார்த்தையை பிரசங்கித்தார்கள் இதன் மூலமாக அவர்கள் பிரசுத்தாய் பெற்று அவர்களும் தேவ ஜனங்களாக மாற்றப்பட்டார்கள் நமக்கு அறியாதும் தெரியாதுமான காரியங்களே கருத்தை நமக்கு தெரியப்படுத்துவதற்கு நாம் ஜெபம் பண்ண இருக்க வேண்டும் இல்லையா ஜெபம் பண்ண இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது விசுவாசத்தோடு கற்றடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் ஜெபம் கத்தர் இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்தார் என்று கத்தோட திருவாக்கு சொல்கிற அப்படின்னாலே நான் சோதரிக்கிறேன் அலேலோயா அலேலோயா அலேலோயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இப்பொழுது நம்முடைய ஜனங்கள் ஆராதனை கொஞ்சம் நேரத்து சிலர் வந்து இருந்து ஜோம் நான் பார்க்கிறேன் சிலர் ஆராதனை பாடல் ஆரம்பித்தவர் வருகிறார்கள் சிலர் சங்கீத வாசுத்த வருகிறார்கள் இதில் தான் நாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையானவர்களே நாம் ஆலயத்தில் வந்து ஜபம் பண்ணும்போது தேவ மகிமை தேவாலயத்தை நேரப்படும் இல்லையிலேயா நம்முடைய ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க வருகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவ சுத்த நம்ம மத்தியில வெளிப்படுவதற்கு கற்றுரை பிள்ளைகள் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே நாம் கூட வேண்டும் தேவாலயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்கள் ஆவிக்குரிய பார்வையுடையவர்களுக்கு அது தெரியும் அதாவது ஆராதனை பத்து மணி வரைக்கும் இயேசு சுவாமி அந்த பிரதான வாசல நிற்கிறார் நின்று கொண்டே இருக்கிறார் அந்த டைமுக்கு வந்தவர்களே பார்க்கிறார் வராதவர்களே வெளியே எப்படி பார்க்கிறார் இதை நான் பார்க்கிறோம் ஆராதனை ஆரம்பித்தவுடனே அப்புறம் அவர் மறைந்து விடுகிறதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அண்ணவருக்கு மயிமை தேவருக்கு மயிமை உண்டாவதாக பிறகு பாருங்க பேட்ல ஸ்கூல்ல அட்மென்ஷன் எடுக்கிற வரைக்கும் பிள்ளைகள் போனால் எடுத்துக்கொண்டு அதற்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஆப்ஷன் நன்றி அதே மாதிரி கம்பெனி அதே மாதிரி எல்லா காரியங்களையும் அந்த டைமுக்கு போய் சேரவிட்டால் அன்னைக்கு அவர்களுக்கு ஆப்ஷன் ஆகிறது போல நம்முடைய ஆராதனையிலே அப்படிப்பட்ட கணக்கெடுப்பு நடக்கிறது நான் பார்க்கின்றேன் தேவாலயத்தை கட்டிவிட்டு அவர் ஜபம் பண்ணினார் இரண்டு நாலாம் ஏழாம் அதிகாரம் ஒருவர் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி ஜபம் பண்ணி முடித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி மற்ற பணிகளையும் பறிகளை அங்கீகரித்தது பலிகளை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் ஜபம் என்று சொல்லுகின்றால் தளவரிசை மற்றும் தரையிலே முகம் கூப்பிட குளிந்து கர்த்த நல்லவர் அவருடைய கிருமை என்று சொல்லி அவரை கத்திய பிள்ளைகளை நமது மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பயபக்தி ஏற்பட வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவ சமூகத்தில் சாலமான ஆலயத்தை கட்டி முடித்து விட்டு அவர் ஆலயத்தில் நின்று அவர் ஜபம் பண்ண ஆரம்பித்தார் அவர் ஜபம் பண்ணினார் பதவத்திலிருந்து அக்கினி இறங்கிறது அங்கே தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்பிட்டு நிரப்பிறதை இசுரவல் ஜனங்கள் கண்டு எல்லோரும் தாள விழுந்து பணிகின்றார்கள் நமது ஆலயத்தில் அப்படிப்பட்ட சூழலே அடுத்து ஏற்படும் இன்றைக்கு ஒரு பாட்டுல அந்த மகிமை இறங்கினது ஏற்கனவே கத்துடைய மைமை நாட்கொண்டார் ஆனால் ஒரே ஒரு பாடலில் இறங்கி எல்லாரும் நான் எல்லாரையும் பார்த்தேன் எல்லாருமே புல்லஸ் ஆக ஆவியில நிரம்பி கழிவுறுகிறதை நான் காண முடிந்தது கொஞ்சம் அதிகப்படும் போது ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக தூக்கு மேலே அதை பார்க்கிறான் ஏரோ பிளேன் என்றால் ஏறு அது அழுத்தத்தானியானவர் நிரப்பிக் கொண்டே இருக்கின்றார் அருமையான கற்ற பிள்ளைகளை நம்முடைய ஜபம் அது வேறு இறங்கிச்சு என்று காணுகின்ற ஆலயத்திலேயும் டெய்லி நம்முடைய மக்கள் நாலு பேர் ஐந்து பேர் மூணு பேர் இருக்கிறது நான் பார்க்கின்றேன் நம்முடைய ஆராதனை நேரத்திலே குறித்த நேரத்தில் எல்லா கட்டுரை பிள்ளைகளும் வந்து தேவ சமூகத்திலே ஆலயத்துக்கு ஆராதனைக்கு முந்தியே நாம் ஜணி கொண்டே இருக்க வேண்டும் அவராதனை ஆரம்பித்தவுடனே தேவ மகிமை அக்கின்மை மத்திலே புகைந்திரப்படும் இதை வருகிற தேவ ஜனங்கள் இசலவீரர்கள் கண்டு தாழ விழுந்தது போல இந்த நிலைமை நம்முடைய மத்தியில் ஏற்படும் என்பது நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் விசுவாசத்தோடு கேட்பற்றும் பெற்றுக் கொள்வீர்கள் அதனுடைய கட்டுற பிள்ளைகளை நாம் தேவ சோ தைவனமாக நாடு நமக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தேவாலயத்தில் வந்து விசுவாசத்தோடு நாம் ஜபம் பண்ணுவோம் ஆறாவது குறித்த நேரத்தில் ஆலயத்தில் வந்து நாம் தேவனை பணிந்து கொள்வோம் அலையலோயா அலையிலோயா நம்முடைய சபை ஒன்று ஒயம்எஸ் காமௌண்டுக்குள்ளே ஒரு அறையில் ஆராதனை நடக்கிறது அந்த ஸ்தாபனத்துக்குள்ளே நிறைய ஆராதனை நடக்கிறது அதற்கு அவர் இடம் கொடுத்துருக்கிறாரு அங்கே ஒரு மீட்டிங் நடந்திருக்கிறது அதுக்கு நம்ம ஊழியக்காரர்களை அழைத்திருக்கிறாரு அப்புறம் நம்ம ஊழியக்காரர்களுக்கு சரியாக அவார்டு பரிசு கொடுத்துருக்கிறாரு அங்கே என்ன பேசப்பட்டிருக்கிறார் அவருடைய புஸ்தகத்திலையும் அது வெளியிட்டிருக்கிறாரு அதாவது நம்முடைய காமௌண்டுக்குள்ளே நிறைய ஆராதனை நடக்கிறது ஆனால் இந்த புதிய ஆராதனையினுடைய ஒழுங்கை போல எந்த சபையிலும் இல்லை என்று அவருடைய ஸ்தாபனத்தை சேர்த்தான் சொல்லி இருக்கின்றார்கள் அதாவது ஆராதனை என்று சொல்லும்போது சிலர் பாடல் ஆராதனைக்கு மட்டும் வருகிறார்கள் பாட்டை கேட்டுவிட்டு போய்விடுகிறார்கள் சிலர் அந்த பாட்டு முடிந்த பிறகு பிரசங்கத்தை கேட்க மட்டும் வருகிறார்கள் போய்விடுகிறார்கள் கடேஸ்வரைக்கு இருப்பது கொஞ்சம் பேர் அஞ்சாறு பேர் தான் இருக்கிறார்கள் ஆறாவது நேரத்துக்கு அவ்வளவு பேர் கூடுகின்றார்கள் ஆறாவது முடிந்து எல்லோரும் கை கொடுக்கின்றார்கள் கொடுத்து அங்கேயே சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு விட்டு எல்லாரும் ஒற்றுமையாக போகிற ஒழுங்கை இங்கேயே தான் பார்க்கிறோம் இதுதான் சாரி என்று அவார்டு கொடுத்திருக்கிறார்கள் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய சபையை பற்றி அரேக கண்கள் பார்த்து கொண்டு உள்ளே போனவர்களும்பங்குமுறைகள் இந்த அமைப்பு ரொம்ப சந்தோஷமான காரியம் தரித்து வந்திருக்கிற இவர்கள் யார் மிகுந்த உபசரத்திலிருந்து வந்தவர்கள் ஆற்றுக்குட்டி ஆண் அங்கே விடுக்கப்பட்டுவனுக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய நம்முடைய தேவனுடைய பார்வையில நம்மளே இன்னும் சில குறைபாடு இருக்கலாம் ஆனால் வெளி உலகத்தை ஒப்பிட்டு நம்முடைய சபையினுடைய ஒழுங்குகள் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கிறதைக் கண்டு நான் தேவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அலையலுவா கர்த்தன் நம்முடைய மக்கள் எல்லோரு ஆசீர்வதிப்பாராக அது எழுதியா தேவருக்கு மயிமை கத்தொடைய பிள்ளைகளாய உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்வது ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருங்கள் ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருங்கள் ஜெப உலைகளை கடைபிடிங்கள் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டியது விதம் என்ன என்று நாம் அநேக காரியங்களை அறிந்தோம் அவைகளை மனதிலே கொண்டு அந்த பிரகாரம் செய்து தேவாசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர்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 கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் 2,2,2,5,3,6 தேவன் ஐந்து இரண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா